யர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு பார்ப்போம் நாட்டு மருந்து கடையில் இட்டு காய்ச்சி ஆரியதும் படுக்கை புண்மை லேசாக தடவி வந்தால் சில நாட்களில் படுக்கை புண் ஆறிவிடும் அது மட்டுமல்லாமல் அமக்கிரா சுரணத்தை அரை தேக்கரண்டிய உள்ளுக்கு எடுத்து வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து படுக்கை பொண்ணை வெகு சீக்கிரத்தில் ஆற்றக்கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்